நோன்பின் நேரம் அதிகமாக இருந்தால் அந்த நோன்பை விட்டுவிடலாமா உதாரணம் பிரான்சில் பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் இருந்தால் பிஜே அவர்கள் விட்டுவிடலாம் என்று கூறுகின்றார் ஆன்லைனில் வந்து கேள்விங்கனால அவர் இந்த பிஜே வீடியோ ஆதாரத்தை வெரிஃபை செய்து விட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு இதை எந்த ஆதாரத்தில் எந்த அர்த்தத்தில் சொன்னால் தெரியலங்க எனக்கு ஒரு ஒரு கால் இந்த ரமதானில் வந்து புது வகையாக இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா போன ரமதான் வரைக்கும் இந்த வகி வரல நான் கேட்குறேன் அப்படி அதிகமான நேரம்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு மேக்சிமம் எவ்வளோ நேரம் மேக்சிமம் எவ்வளோ நேரம் அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட நம்ம வந்து நாலரை மணிக்கு நோம்பு முடிக்கிறோம் ஆறரை மணிக்கு திறக்கிறோம் பதினாலு மணி நேரம் நோம்பு வைக்கிறோம் இன்னும் சில நாடுகளில் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு நோம்பு திறந்துடுறாங்க அப்போ அதை கவனிச்சு பார்த்தா நம்ம இந்தியாவில் நோம்பு வைக்க கூடாது அப்படி ஏன்னா எட்டு மணி நேரத்தில் நோம்பாங்க நான் என்ன பதினாலு மணி நேரம் நோம்பிக்கணுமா அப்படி நம்மளும் நோம்பு விட்டுலாம் நோது அதனால இது எந்த அர்த்தத்துல எந்த ஆதாரத்துல இருக்கிறேன் நான் சொல்றது வருஷம் வந்த புது வகையா இருந்தாலும் இருக்கலாம் வந்த வகை நின்னு போச்சு நமசுலத்தோட இது எந்த மாதிரி வகையை நீங்க பார்த்துக்கணும்